தலைப்பு அன்பு அன்பு இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் அதை கொடிய விஷயம் எதுவும் இல்லை படித்ததில் பிடித்தது நட்டினையின் கவிதைச்சாரலுக்காக புத்தூர்ஜி ரேவதி கணேசன்